அந்த சமயத்தில் இவைகளை கேட்டு சூழ நின்ற திருவைந்திபுரம் வைஷ்ணவ பிராமண பண்டிதர்களும் ஸ்மார்த்த பண்டிதர்களும் அந்த சபையில் உட்புகுந்திருந்து சுவாமியை நோக்கி மனத்திற்கு புலப்படுவது கண்களுக்கு எப்படி புலப்படும் என்று வினவினார் ஒரு பொருளில் ஸ்தூல பிரகிருதி சூக்கம பிரகிருதி காரணப் பிரகிருதி மகாகாரணப் பிரகிருதி மூல பிரகிருதி என ஐவகை பிரகிருதி அங்கங்கள் உண்டென்றும் அவைகளில் காரணப் பிரகிருதி மகாகாரணப் பிரகிருதிய மனத்துக்கு விஷயமாகும் என்றும் இவை சாதாரண கரணமென்றும் அசாதாரண லட்சணத்தில் கண்ணறிவு பலமுறை சாதன லட்சியத்தால் நுட்ப அறிவாகி மனத்திற்கு விஷயமாகின்ற காரண மகாகாரண பிரகிருதியையும் அறியும் என்றும் இவ்வாறு அறிவது சாத்தியமே என்றும் இதனை யோக சாதன முதலிய வழிகளாலும் தத்துவ சாத்திரங்களாலும் அனுமான முதலிய பிரமாணங்களாலும் அறிந்து கொள்ளலாம் என்றும் அன்றி மனத்திற்கு புலப்படுவது பிரபஞ்சம் அது கண்களுக்கும் புலப்படும் என்றும் சுவாமிகள் சொல்லினர் மனத்திற்கு மாயாரியமாகிய மனத்திற்கு புலப்படாது என்றும் சுவாமிகள் சொல்லினர் ஆனால் பிரமத்தை எப்படியெல்லாம் அறியலாம் என்று பண்டிதர் வினவினார்கள் ஆன்ம ஞானத்தால் அறியலாம் என்று சுவாமிகள் பின்னர் சம்மதித்தவர்களாக பண்டிதர் சும்மா இருந்தார்கள் அதன் மேல் அங்கிருந்தவர்களில் சிலர் நாயகரை பார்த்து சும்மா இருக்கப்படாது தருண நேரிட்ட உத்தரிக்க வேண்டும் என்றார்கள் நாயகர் வழக்கப்படி லிகிதம் மூலமாக உத்தரிக்கிறேன் என்று சொல்லினர் அது கேட்டு அந்த சபையில் உள்ளவர்களும் அதன் புறத்து நின்றவர்களும் சிறிது சிரித்தார்கள் அது பொறாமல் நாயகர் இன்னும் எட்டு தினத்திற்குள் இவ்விடத்தில் என்னை சிரித்தவர்களையெல்லாம் நான் சிரிப்பிக்கின்றேன் என்று சபதம் கூறினர் அது கேட்டு அந்த சபையில் உணர்வும் தயவும் உடைய ஒருவர் இதென்ன கெர்வித வார்த்தை அது அதுபொறாமல் நாயகர் அளவிறந்த கோபாவேசத்தோடும் கண்கள் சிவப்ப தேகம் பதைப்ப வாயார் சில பழிபடு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே திடீரென்று எழுந்து இடிமுழங்கினார்போல் ஆரவாரித்தனர் இவருக்கு சகாயமாய் பின் வந்தவர்களும் நெருப்பில் நெய்விட்டது போல் கோபமூண்டு கோடித்தனர் அத்தருணத்தில் சுவாமிகள் நாயக்கருக்கும் மற்றவர்களுக்கும் கோபம் தணியத்தக்க நல்ல வார்த்தைகளை சொல்லி எழுந்தவரை மீளவும் இருக்க வைத்து ஐயா நாயக்கரவர்களே கெர்வித என்ற சத்தத்தின் லட்சியத்தை நாம் உள்ளபடி அறிந்தால் இவ்வளவு தீவிரம் நேரிடுமென்று எனக்கு தோன்றவில்லை ஆயினும் போனது போக இனியாவது இச்சபையார் அறிய பிரமம் மனத்திற்கு விஷயமாகாது என்று நான் தெரிவித்தபடி தாங்களும் சம்மதிக்கின்ற பட்சத்தில் சம்மதமென்று சொல்லி சும்மா இருக்க வேண்டும் சம்மதியாத பட்சத்தில் பிரமாணத்தாலும் யுக்தியாலும் அனுபவத்தாலும் தங்கள் கோட்பாட்டை நிறுத்துவீர்கள் என்று சொல்லினர் நாயகர் இப்போது என்னை விட்டுவிட்டால் பின்பு லிகித மூலமாக வாதிக்கின்றேன் என்று சொல்லினர் எதிர் நின்று வாதிப்பதற்கு கூடாமையால் லிகித மூலமாய் வாதிப்பீர்கள் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றும் லித மூலமாய் வாதிப்பது தர்க்கலட்சண மரபு அல்லவென்று முன்னரே குறித்திருக்கின்றேன் என்றும் சொல்லி முடித்து பின்னர் அந்த சபையில் சிலரை நோக்கி பிரம்மானுபவம் விக்கிரக ஆராதனை செய்தாலது வாராது என்றும் விக்கிரகம் என்பது விசேஷ இடம் என்று பொருள்படுமென்றும் ஆன்மா இருப்பதன் கிரகம் மனிதன் முதலிய ஜீவதேகங்கள் என்றும் பிரம்ம பிரகாசம் இருந்து வெளிப்படுவதற்கு விக்கிரகம் தேவதேகங்களும் அந்த தேவதேகங்களாகிய விக்கிரகங்களில் விதிப்படி பக்தியோடு உபாசிக்கில் பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுக்கிரகிக்குமென்றும் அவ்வாறு விசேட இடமென்று சொல்ல படுகின்ற விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் வெளிப்பட்டு அனுக்கிரகித்ததற்கு அடையாளம் சில விக்கிரக ஆராதனம் செய்த பக்தர்கள் குஷ்டம் குண்மம் முதலான தீராத வியாதிகளை தீர்த்தும் எழுப்பியும் அசாத்தியமான அநேக மகத்துவங்களை நடத்தியும் இருந்ததே போதுமானதென்றும் இப்போதும் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை செய்து வருகிறார்களென்றும் பிரம்மசமாஜத்தார் வேதசமாஜத்தார் அந்த அடையாளங்களை உடையவர்களாய் தோன்றவில்லை என்றும் நாமெல்லாம் நமது பக்குவத்திற்கு தக்கபடி விக்கிரக ஆராதனை செய்து அதனால் அருளை பெற்று அதனால் அறிவு விளங்கி அதனால் பிரம்ம சுகத்தை அனுபவிக்கலாமென்றும் சுவாமிகள் சொல்லிக்கொண்டே எழுந்தனர் நடந்த வண்ணம் உரைத்தல் முற்றிற்று